இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் கையில காசே இல்லாத வச்சு நம்ம வைத்திருது வாங்க முடியாது இப்போ சம்பளம் வந்துருச்சு லைட்டா போஷாக்க போய் பாக்கலாம் போர்டில் பண்ண முடிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இது நோட் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் காம்ளெக்ஸ் ஆஃப் கோயிங் அண்ட் ஆல் அப்போ கரெக்டா பில் கொடுக்கிற டைம்ல வந்து சார் இந்த டூ ரூபீஸ் சார்டிக்கு ஆட் பண்ணலாமா அப்படின்னா வந்து என் முன்னாடி ஒரு அங்கு நின்றார் சம்ம பெருமை எல்லாரும் பண்ணிக்கோங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா சாரிட்டி நல்ல விஷயம் தான தர்மம் எல்லாம் நம்ம டைம் எடுத்து நம்மளுக்கு நிஜமே தோணி மனசு வந்து திருப்தியோட பண்ற ஒரு விஷயம் தானே அது இல்லாம ரெண்டு ரூபா சில்ட்ரில் கொடுக்கறதா சாரிட்டி அதுல என்ன பெருமை வர வேண்டிய பல நாட்கள் பல பாதங்கள் பல யுகங்களுக்கு அப்புறம் பல ஜெயிஎட நீங்க இருபது ரூபாய் இல்ல நானூத்தி எண்பது ரூபா அவ்வளவு நல்லா இந்த படம் நால் வாட்டி பார்த்தியாலும் தயவு செய்து கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எயிட் வார்டு பாரின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வச்சு தான் என்னோட வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணும் இட்ஸ் மட்டும்னாக் கடல்கா போயிட்டோம் புரிய பல கோர்லாம் ஜாயின் பண்ணுவேன் வேலைக்கு அதுக்கப்புறம் ஆதிபகம் மீதி வந்தவங்களும் ரொம்ப கம்மி பேரு அப்படிங்கிற பார்க்கவே இல்லை பேசலாம் அடைஞ்சி விராட் கோலி பிச்சை அப்படின்ற மாதிரிங் டாகிங் டெல்லி பள்ளி பல பாக்கல சத்தியமா சத்தியமா எனக்கும் டெல்லி பள்ளிக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு ஏறுவாட்டி டெல்லி பல தேட்டர் மோகன் படத்தோட கதை என்ன நடுப்பட நக்கி அப்படின்ற ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஜிமுக்கு போயிட்டு உடம்பே அப்படின்ற மாதிரி இருக்கிறார் சம்பந்தமே இருக்காத ஒரு கேரக்டர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு வைத்த வந்து மாத்தி ஒப்படைச்சு அந்த வயிறு கும்பலிங் தேத்திச்சி பஸ்கிஸ்கி பிஸ்கி அப்படின்ற மாதிரி ஆச்சரியமான விஷயம் நடுப்படை நக்கி வந்து கிடையாது அது சந்தானம் அப்ப யார் ஆரியா அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்ற சும்மாவே ஒரு கேரக்டர் கிடையாது அம்மா அப்பா குழந்தைகள் அப்புறம் தாத்தா பாட்டி அவங்க ஊர்ல தான் இருக்காங்க அது கரெக்ட்டு காப்பீங்க ஒரு குடும்பத்திலே இப்ப நாலு பேர் போறாங்க படத்துல கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் வரட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் ஒரு ஜோக்கி செத்தா டூண்டா பாஸ் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மலம் மூத்திரம் மூத்திரம்னு கூட வசிக்க மாதிரி சுசு அதுக்கப்புறம் வந்து சுசுக்கு முன்னாடி வர அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அந்த மலைமே தனியாக ஜலமாக வந்தால் எப்படி இருக்கும் ஐயோ கேக்கும் ஆஃப் பண்றான்ற மாதிரி இருக்கு அதை பார்க்கும்போது அது ஒரு வாட்டி காமிச்சா சிரிக்கிறது ரெண்டு வாட்டி காப்பா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாப்கார்லாம் பிதிங்கிட்டு வருது ரொம்ப மோசம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் கார்டு குடும்பத்தோடு வருவாங்க டெல்லி பள்ளி படத்தை ரீமேக் பண்ணி அதை ஃபேமிலி ஆடியன்ஸ்காக எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லாம அப்படின்னா சொன்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டம் பார்த்தேன் அந்த படத்தை எடுக்கணும் வேற ஃபேமிலி ஆடியின்ஸ் பாக்கிற மாதிரி சுபாஷ் கைக் படம் எடுக்கலாம் இல்ல கரண் ஜோகரே ஒரு கால் நூற்றாண்டுக்கு தேவையான எல்லா படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு அதுலேருந்து எடுத்துக்கலாம் எது இவ்வளவு கஷ்டம் யாருக்கு இந்த நாட்டுக்காக தேவை கார்கில் வர நடக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டலாம் யாரும் நாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் டெல்லி பலி தான் பார்க்கணும் சொல்ல அது வந்து இந்தி மாதிரி அடல்ட் ஆடியன்ஸ் ஒன்லி அப்படின்னு எடுத்துக்கூட சரி காலேஜ் பசங்கலாம் போயிட்டு ஐடி கிரா ஏன்ஸ் டெல்லி பள்ளி ரீமேக் ஆப் செட் ஐ சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க இப்ப என்ன இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும் என் பின்னாடி ஒரு ஆண்டி செம்மையா வாழ்ந்து எடுக்கிறாங்க அங்கு சந்தசமா ஸ்வீட்லாம் கொடுக்குறா ஏ சூப்பர் ஏ இப்ப தான் கல்யாணம் கட்சியில் பார்த்தா படத்தில் வரும் காட்சிகள் தான் அதுக்கு காரணமாக கொஞ்சோண்டு கையோ என்னடா அந்த வார்த்தை வருது கொஞ்சோண்டு பாத்ரூம் சீன் வந்தால் ஓகே படத்தோட மெயின் லொக்கேஷன் பெரிய பட்ஜெட் என்ன பிளஷ் பண்ணி செலவு எந்த குறை இல்லாமல் ஒழுங்காக அடல் அதே மாதிரி சொல்லபடி அவருக்கு இருந்தது அஞ்சலி பேப்பர் நீங்க அதையும் அதிகாரிகள் இந்த படத்துக்கு எப்படி கரெக்ட் முத்தால மூ வண்டி காமிக்கிறாங்க காவ காமிக்க மாட்டேன்றாங்க டபுள் மீனிங் டயலாக படத்தில் ஒரு மாமியார் கேரக்டர் வருது அவங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி மூணு பெட்ரூம் இருக்குது சமஜாலி வெரைட்டி தான் அப்படின்னு மாமியார் யார் கிட்டேனா மருமகன் கிட்டே ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் அபாரமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும்போது இதுக்கு எப்படி யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க படத்தோட அற்புதமான இசை இந்த இசை அப்படின்றது தேடிசைத்தண்டெல்லாம் தேவாவோ அது கிடையாது என்னென்னா தமிழ்னா இசை ஆயிடுது இதில் இசைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க கிட்டத்தட்ட படத்தில் எப்போலாம் உங்களுக்கு வாந்தி வராமாதிரி இருக்கோ அப்போலாம் ஒரு பாட்டு வந்து அதை அதிகப்படுத்திடும் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் முன்னுமுணுக்கு பாருங்களேன் தேட்டை படத்துலேருந்து ஒரு பாடலையும் பாடுங்கள் ஒரு காம்படிஷன் வைக்கலான்னு ஒரு பாட்டுது ஒரு சேர்த்து ஒரு பாட்டை எத்தனை வாட்டி ஒரு வாரத்துக்கு போட்டிருக்காங்க எந்த பாட்டை எத்தனை வாட்டி அதிக வாட்டி போட்டுருக்காங்க அதாவது அதிக வாட்டி போடப்பட்ட பாட்டு தான் வியாக்கியம் கொடுக்கிறா எனக்கே முதல்ல டவுட் வந்துருச்சு ஐயோ இவங்க சொல்றாங்க ஒரு பாட்டு வாட்டி வந்த பாட்டா நல்லா இருந்தாங்க அதுவும் பார்த்துட்டேன் அந்த படத்தில் எங்கே இருந்துது கதா ஆனந்த வீடு ஆறு ஜோக்கு குமுதலேருந்து மூணு ஜோக்கு ஃபார்வர்டு எஸ்எம்ஸ் இருபது கிடச்சிச்சுட்டா உடனே ஒரு படம் பண்ணலாம் இதில் ஒரு பேட்டியில் வர சிவகார்த்திகிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா மெரினா படத்துக்கு மட்டும் இல்லை இந்த படத்துக்கும் டேரக்டர் கதையே சொல்லியே இருந்தாதான் நான் சொல்லுது அது இது இது பார்த்துட்டு வந்த அது சிரிச்சா போச்சு ரவுண்ட்ருக்குல அதான் உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி வைக்கிற மாக்கிரம் பாருன்னா நீங்கள் மூணு இடத்துல சிரிச்சா அவுட் ஆகிடுவேன் உங்கள் பாயிண்ட்ஸ் பைனஸ் அந்த பாயிண்ட்ஸ் தான் காசு ஸோ அந்த படமாகட்டும் இல்லை இந்த படம் ஆகட்டும் இப்போ ரீசெண்டாக வர படத்தில் சந்தானம் ஜோக்கு இருக்குது இல்லை நாலு ஜோக்கு நான் எஸ்எம்எஸ்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்றதுனால மட்டுமே படம் எடுப்பாங்களா ஏன்னா எதுவுமே பொருளை இந்த படம் போல்லை <laughs> மாபெரும் <laughs> <laughs> அதான் ஓடுது அதாவது மாபெரும் வெற்றியாச்சு சோ என்ன மாதிரி ஏதாவது தற்குறி எதாவது சொல்லிச்சு அப்படின்னா அது அதெல்லாம் எதுவும் யாரும் கேட்க போறது இல்ல அவங்களுக்கு பாக்க போறாங்க ஒரு சோ முன்னே டுட்ரு கொட்டரில் ரிசல்ட் அவுட்டு அப்படி இல்லைன்னா பேஸ்புக்ல போட்டோட போறாங்க ஐ மீன் திஸ் ஒன் மினிட் படம் ஓவர் டெல்லி பள்ளி பார்க்காத ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா சேட்டைங்கிற படத்தை போய் பார்த்து அவ்வோ மீன் அஞ்சு கிலோ வாழி சாப்பிட்டு ஒரு ஆடியன்ஸாக பேசுகிறேன் படத்துக்கு அப்புறம் நம்மள எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தாக்க எல்லா தேட்டர்லையும் இப்போல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் முகேஷ்னு ஒருத்தர் பாதிக்கப்பட்டு காமிப்பாங்க நான் தான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆகிடுவோம்னா நான் முகேஷ் மொத்தத்தில் இந்த சேட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பெல்லாம் வரும் ஆனால் என்னடாது இதுக்காடா போய் சிரிச்சோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக சளி போவோம் லைட்டால் ஹெவியாகவே வரும் ஓவரல் சேட்டை கட்டண கழிப்பிட கோட்டை வித் மீலஜி